சிவசம்ச்சாரியமியம் அமாரியப்பந்தேபரம் ஓந்தாவது தாத்தி प्रतिभास्यादि जगत மிரஃு பிரதிப்பேணோமி ாக்கே கோத்மா தயஜீவாதிவன்மேஸ்வராசேன வியே நாசோத்மனர்மஸ்வம் சர்வ வியாபகமாக இருக்கிறது ஜீவன் ஜகத் ஈஸ்வரன் மூன்றும் பிரம்மாத்மஸ்வரூபத்தில்தான் கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை தெளிவாக விளக்குகிறார் தகுந்த திருஷ்டாந்தங்களின் மூலம் பஞ்சலோக விக்கிரகங்களில் கற்பிக்கப்பட்ட தேவர்கள் தேவதைகள் அந்த பஞ்சலோகங்களுக்கு வேறாக ஆனால் இங்கே தாமிரம்னு இருக்குது தாமிரம்னு தாமிரலோகத்திலே கற்பிக்கப்பட்ட தேவதைகள் தாமிரத்திற்கு வேறாக இருப்பது போல தோன்றுகிறது தாமிர புத்தியை மறந்து நாம் தேவதா தான் அதில் பார்க்கிறோம் பிரத்யக்ஷமாக கண்ணால் பார்க்கறது தாமிரத்தை தான் ஆனால் அங்கே பாவனை தான் பலமாக இருக்குது ஆகையினால தாமிர திருஷ்டி அங்கே இல்லை அங்கே தேவதா திருஷ்டி தான் இருக்கு பாவனை மிகவும் பலமாக இருப்பதால் தாமிர திருஷ்டி அங்கே இல்லை பிரத்யக்ஷ கண்ணுக்கு பாவனை பலமாக இருப்பதால் நாம் அங்கே தேவதையைத்தான் பார்க்கிறோம் தாமிரத்தை பார்ப்பதில்லை அதுபோல இந்த உலகம் மூன்று தன்மைகளை உடைய இந்த உலகம் அறிபவன் அறியப்படு பொருள் அறிவதற்குரிய கருவி என்கின்ற தன்மைகளை உடைய இவ்வுலகம் ஆத்மாவின் மீதுதான் தோன்றியிருக்கிறது இது அறுபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தினுடைய கருத்து ஞானிகள் இதை பிரம்மாத்மஸ்வரூபம் என்று நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் அஜானிகள் ஜீனையும் கடவுளையும் உலகத்தையும் வேறு வேறாக பார்க்கிறார்கள் கீதையிலேயே பகவான் ஒரு இடத்துல சொல்லுகிறார் வடிவமற்ற எண்ணை மூடர்கள் வடிவமுடையவனாக கருதுகிறார்கள் அப்படின்னு ஒரு இடத்துல வருகிறது ஈஸ்வரன ஈஸ்வரனுங்கிற நிலையில வைத்துக் கொண்டு பகவான் பேசுறார் அவ்வியம் வியம் பஜந்தே பரம் பாவிம் ஆனந்தே மூடர்கள்தான் வடிவத்தில் என்னை பண்ணுகிறார்கள் பாகவதத்திலேயே சொல்ற எவன் ஒருவன் விக்கிரகத்தையே ஈஸ்வரன் என்று நினைக்கிறானோ எல்லாவற்றிலும் ஈஸ்வரன் வியாபித்திருப்பதை எவன் அறியவில்லையோ விக்கிரகம் மட்டுமே ஈஸ்வரன் என்று நினைக்கிறானோ அவன் சாம்பலில் ஹோமம் செய்தவனுக்கு நிகரானவன் சாம்பலில் ஹோமம் செய்கிறது பிரயோஜனமே கிடையாது அனாவசியம் அது அக்னியில் ஹோமம் செஞ்சாதான் அதுக்கு பிரயோ பிரயோஜனம் சகா பஸ்மன்யேவ ஜுகோதி ஒரு லெவலில் தான் இதெல்லாம் சொல்கிறது சாஸ்திரம் ஆகையினால அதுக்கப்புறம் மாறணும் அதுக்கப்புறம் தத்துவம் புரியணும் அதுக்காக தான் இந்த ஸ்லோகம் இப்படி சொல்லி இருக்கிறது பிரதிபாஸ்யாதி ரூப்பேண பிரமாத்திரு பிரமாண பிரமேய ரூப்பேன இதம் ஜகத்து ஆத்மோத்தம் இந்த உலகமானது இந்த உலகம்னா நாம ரூபங்கள்னு அர்த்தம் நாமரூபங்கள் சச்சிதானந்த ஆத்மாவின் மீது கற்பிக்கப்பட்டவைகள் உண்மையிலேயே ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே தாமரம் இஸ் ஈக்வல் டு சச்சிதானந்த ஆத்மா அப்படி போட்டுக்கணும் தாமிரம் ஈஸ் ஈக்வல் டு சச்சிதானந்த ஆத்மா திருஷ்டாந்த திருஷ்டாந்தத்தை ஒப்பிட்டுறதுக்காக போட்டிருக்கேன் தாமரமானது சச்சிதானந்த ஆத்மாவோடு ஒப்பிட்டு கூறப்படுகிறது தேவதைகள் நாமரூபங்களோடு ஒப்பிடப்படுகிறது நாமரூபங்களோடு ஒப்பிடப்படுகிறது நாமரூபங்கள் அல்லது வேற்றுமைகள் இவைகளோடு ஒப்பிடப்படுகிறது அறுபத்தி ஆறாவது ஸ்லோகமும் அறுபத்தி ஏழாவது ஸ்லோகமும் அதை நன்றாக தெளிவுபடுத்தி சொல்லுகிறது கூறியதையே விளக்குகிறது யா ஏக்கமபி தாமிரம் தாமிரகம் ஏக்கமபி ஈஷ ஜீவாத்மவத்து பாதி எப்படி தாமிரம் ஒன்றாக இருப்பினும் ஈசன் ஜீவன் என்று வேற்றுமையாட வேற்றுமையுடையதாகத் தோன்றுகிறது ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல விக்கிரகமாக சொல்லியிருக்கு அதாவது ஜீவன் ஒரு தாமிர விக்கிரகம் ஈஸ்வரன் வந்து இன்னொரு தாமிர விக்கிரகம் ஒரு தாமிர விக்கிரகம் அபயவரத ஹஸ்தத்தத்தோடு இருக்கிறது இன்னொரு தாமிர விக்கிரகம் ரெண்டு கையும் கூப்பின்னு இருக்கிறது தான் அபயவரத ஹஸ்தம்னா என்ன ஒன்று அபயம்னா இந்த கை பயப்படாதேன்னு சொல்கிறது வரம் கொடுக்குற கை இது பயப்படாதே உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறேன் வரம் ததா தீ தி வரதாஸ்திரம் கேட்குற வரமெல்லாம் இப்படி வந்து இப்படி இருக்கு இன்னொரு விக்கிரகம் என்னென்னா பக்கத்தில் நன்றாக தாழ்த்த சென்னியும் நன்றாக தாழ்த்தி கடவுளை வணங்குறது இல்லாட்டி சென்னிக்கு மேலே கையை கூப்பி வணங்குற மாதிரி இருக்கு அப்போ ரெண்டும் என்ன விக்கிரகம்னா தாமிர விக்கிரகம் ஆனால் ஒரு விக்கிரகம் வந்து ஜீவ ஜீவரூபம் இன்னொரு விக்கிரகம் வந்து ஈஸ்வர ரூபம் இருக்கிறது அதுக்குதான் நான் அறுபத்தி மூணு நாயன்மார்களை சொல்லிட்டேன் நமக்கு கஷ்டமே இல்லை அறுபத்தி வைஷ்ணவாடா இருந்தால் பன்னெண்டு ஆழ்வார்களை போட்டுவோம் அதனால எப்படியோ சரி இது வந்து ஜீவ அது வந்து ஈச ஈச ஜீவாத்மவத் பாதி இது வந்து விக்கிரகத்தில் பாவனை இந்த திருஷ்டாந்தத்தை கொஞ்சம் நல்லா ஆழமாக யோசித்து தான் புரிஞ்சுக்கணும் இது திருஷ்டாந்தத்தில் இருக்கிற இது அதாவது கல்லை விக்கத்தை எப்படி தாமிர விக்கிரகத்தில் வந்து ஜீவனையும் ஈஸ்வரனையும் கற்பிக்கிறோமோ அது மாதிரி இது விக்கிரகத்தில் கற்பிக்கிறோம் அப்புறம் நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது என்னதுன்னா நான் இருக்கேன் உலகம் இருக்குது கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு மூணு அபிப்பிராயம் இருக்குது நமக்கு அதன் அதை அடுத்த வரி சொல்லுகிறது ஏகோபி ஆத்மா இது தாஷ்டாந்தம் ஏகோபி ஆத்மா ஆத்மா ஒன்றாக இருப்பினும் தோப்பி யாங்கிறது முதல்ல போட்டுக்கணும் எதா ஏகமபி தாமிரக்கம் ஈஷஜீவாத்மவத்து பாதி நீங்கள் நல்லா ஆழமாக வாசிச்சிங்கன்னா சம்ஸ்கிருதம் இங்கேயே சிம்பிளாக புரிஞ்சு போய்டும் இந்த யதா ததா இல்லாத ஸ்லோகமே பார்க்கலை நம்ம பெரும்பாலும் ஏன்னா யதா ஏக்கமபி தாமிரக்கம் ஈஷ ஜீவாத்மவத்து பாதி ததா ஏகோபி ஆத்மா அயம் ஏகோபி ஆத்மா அயம் ஏகோபி இந்த ஆத்மா ஒன்றாயிருப்பினும் ஆதின்னு போட்டிருக்கு ஆதிங்கிறது ஜெகத்தை குறிக்கிறது இல்லை ஈசன்ன ஈஸ்வரன் ஜீவன்ன ஜீவன் தமிழில் வந்து இறை உயிர் அப்படின்லாம் சொல்லுவாங்க இறைன்னா கடவுள் ஜி ஈஸ்வரன் அப்புறம் ஜீவன்னா உயிர்ம்பாங்க பசு பத்தி பாஷம் இறை உயிர் தலை தலைனா ஆடு மாடுங்கிறது பாசம் பசுன்னா ஜீவன் பத்தின்னா பகவான் பாசம்னு சொன்னா அறியாமை இறைவனை பற்றிய உண்மையை அறியாமை தன்னை பற்றிய உண்மையை அறியாமை தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்று அல்லது பின்னையும் ஒரு பற்றுண்டோ பேசாய் பராபரமே பராபரத்தில் வருது கண்ணியில் வருது ஒருத்தனுக்கு தன்னை புரிஞ்சால் பகவான்கிட்ட தான் பக்தி பண்ண தோணுமா தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்று அல்லது பின்னையும் ஒரு பற்றுண்டோ ஒருத்தனுக்கு தன்னை பற்றி புரிஞ்சால் பகவான் பேரில் தான் பற்று வரும்னு சொல்கிறது அந்த பாட்டு இங்கே இந்த டாபிக் எப்படிப்பட்டதுன்னா இங்கே வந்து எதுலேயும் பற்று வராது இங்கே வந்து தான் வேறே தலைவன் வேறு அல்ல தன்னையும் தலைவனையும் படைத்ததே எதுன்னா தன்னை வேறாக தலைவனை வேறாக காட்டி கொண்டிருக்கிறது தலைவன் வேறு என்று தனித்தனியாக காட்டுகிறது மாயைன்னு இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது ஈஷ ஜீவாதி ஈஸ்வரன் ஜீவன் இதெல்லாம் வந்து மிருஷா மிருஷான்னா ஸ்பஷ்டமாக சொல்கிறது மித்யா மித்தியான்னு சொன்னால் ஒரு லெவலில் அது உண்மை மாதிரி இருக்குது ஆனால் அப்சல்யூட்டாக திங்க் பண்ணால் அது மித்யா தைரியமாக சொல்கிறது இந்த ஸ்லோகம் ஏன்னா நிறைய இந்த ஈஸ்வரனை மித்யான்னு சொல்கிறதுக்கு என்னமோ பண்ணும் ஜீவனை மித்யா சொல்லால் கூட பரவாயில்லை நம்மளை சொல்லிட்டு போகிறோம் பரவாயில்லை அப்படின்னு கூட சொல்லுங்களாம் கடவுளை போய் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன ரைட் இருக்குது அப்படின்னா அதுவும் மித்யாதான் ஞாபகம் வச்சுக்கணும் துவம்னு நீங்கள் சேர்த்துக்கணும் இதை நான் பல முறை சொல்லியாச்சு ரொம்ப ரிப்பீட் பண்ண விரும்பல ஈஷத்துவம் எப்படி எனக்கு மனித தன்மை மாயத் தோற்றமோ உணர்வே உண்மையோ அது போல எப்படி ஜீவனுக்கு மனிதன் என்னும் தன்மை மாயத்தோற்றமோ உணர்வு என்பதே உண்மையோ அதுபோல ஈஷ ஜீவாதிவத்து பாதி இந்த பாத்திங்களை சப்ளை பண்ணிக்கணும் ததா ததா அயம் ஆத்மா ஏக அபி ஏகா அபி ஈஷீவாதிவத்து பாதி அப்புறம் அந்த ஏவன்னு ஒண்ணு இருக்கு இதுல தயம் ஆத்மான்னு இருக்கு தயம் ஆத்மான்னு அப்படி இருக்கு அந்த ஏவ தூக்கி எங்க தெரியுமா போடணும் மிருஷாவுக்கு பக்கத்தில் போடணும் பொய்யே தான் அர்த்தம் சந்தேகமே இல்லைன்னு அர்த்தம் அப்போ மிருஷா ஏவா ஆத்மா ஏகா ஏவ ஆத்மா இந்த அறிவு பூர்வமான உள்ளத்தை பக்குவப்படுத்தும் சிறந்த கற்பனை நாம் வேறு கடவுள் வேறு என்பதுக்காக சொல்லியிருக்காஸ்திரம் கடவுளை கொண்டு வந்து அதுக்கப்புறம் பல உண்மைகளெல்லாம் நமக்கு புரிய வச்சு கடவுளையும் நீக்கிடுறது நம்முடைய வேற்றுமைகளையும் நீக்கி விடுகிறது இதுதான் வேதாந்தத்தினுடைய சிறப்பு சொல்லப்போனால் வேதத்தின் சிறப்பு வேதம் மனிதனை அழகாக இறைவனிடம் கட்ட அவனுக்கு உண்மையை உணர்த்தி அவனையே பிரம்மமாக்கி விடுகிறது பிரம்மமாக்கி விடுறதுன்னு சொல்லப்படாது உண்மையாக பிரம்மமாக இருக்கின்ற அவனை அவனுக்கு உணர்த்துகள் இருக்கிறவங்களை எடுத்த உடனே திடீர்னு நீ தத்துவமசின்னா தத்துவமசின்னா என்ன புரியும் அதனால ஜாகிரதையாத்தான் சொல்லணும் முதல்ல வந்து பக்தி எல்லாம் உருவாகணும் முதல்ல பக்தி தான் நிறைய வேணும் நல்லா அது இது ஒருத்தருக்கு ஞானம் வந்து மோக்ஷம் அடைகிறது இருக்கட்டும் முதல்ல பக்தி வேணும் அதுக்கப்புறம்தான் ஜானம் பக்தியை நல்லா டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் தத்துவம் சொன்னோம் ஒன்றும் அதை மறுக்க முடியாது பக்தி இல்லாமே படித்தோம் வந்து வேதாந்தத்தோட பிரயோஜனமே ஏற்படாது ஈஸ்வர பக்தி பூர்ணமாக இருக்க வேண்டும் சரி அடுத்த ஸ்லோகம் சதாஸ் ஓ இது படிச்சிட்டும் இல்லையா विद्यते வித்தமன திருஷ்டாந்த மேலும் தெளிவுபடுத்தி விளக்கி தாஷ்டாந்தத்தையும் விளக்குகிறார் எதா ஈஸ்வராதிநாசேன நம்ம வந்து எப்போ வேணாலும் இந்த தேவர்களை வந்து தேவதைகளையெல்லாம் ஆவாகனம் பண்ணலாம் விசர்ஜனை பண்ணலாம் நமக்கு அது ப அது மந்திரத்தில் சாஸ்திரத்தில் அதுக்கு அனுமதி இருக்குது கலையை உற்பத்தி பண்ணவும் நம்மளால் முடியும் விக்கிரகத்தில் கலையை நீக்கவும் நம்மளால் முடியும் அதனால் அந்த ரிச்சுவலுக்கே அதாவது கலா ஆக்கர்ஷணம் கும்பாத்து பிம்பம் பிம்பாத்து கும்பம் ஒரு கும்பத்தை வச்சு எப்படி கும்பாபிஷேகம் பண்ணுறோம் நாம கும்பாபிஷேகம் பண்ணுறதுங்கிறதே ஹோமம் ப கும்பத்தை வச்சு அதில் மந்திரங்கள் எல்லாம் அந்த ஜலத்துக்கு மந்திரத்தை எல்லாம் ஜபம் பண்ணி ஹோமம் பண்ணி அந்த ஹோமத்தில் ஹோமத்தில் பண்ணின இதெல்லாம் கொண்டு போய் கும்பத்தில் சம்யோஜனம் பண்ணி அப்புறம் அந்த கும்பத்து ஜலத்தை எடுத்து சுவாமிக்கு பிராணப்பிரதிஷ்டை பண்ணி அபிஷேகம் பண்ணுறோம் சக்தி வந்துவிடுறது அப்புறம் வந்து திரும்பவும் கும்பாபிஷேகம் பண்ணிருக்கு இல்லாட்டி விக்கிரகத்தில் கையோ காலோ உடைஞ்சு போயிடுது அது சகஜம் கொடைத்தாத மேலே போட்டுடுவாங்க என்னென்ன அபிஷேகம் பண்ணுறவோ தெரியாமல் போட்டுடுவோம் ஒரு விரல் நகம் இதெல்லாம் உடஞ்சி போயிடுவோம் ஜாகிரதையாக பண்ணதான் சுவாமிகிட்ட அபிஷேகம் பண்ணுறவோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ வந்து அந்த அது எதாவது உடஞ்சி போயிடுத்துன்னு வச்சுக்கோ தாமிர விக்கிரம் உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு இன்னொரு டே மந்த் இது திரும்ப ஒரு கும்பம் வச்சு அந்த சக்தியெல்லாம் பிம்பாத்து கும்பம் அப்புறம் பழையபடியும் அதுக்கு ஜபம் பூஜை விஜயெல்லாம் பண்ணணும் அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா இந்த விக்கிரகம் இருக்குது பாருங்கள் தாமிர விக்கிரகம் அது எல்லாத்தையும் போட்டு உருக்கி எந்த விக்கிரகம் இந்த ஜீவ விக்கிரம் சாஸ்திரப்படி தப்பு இல்லை அதெல்லாம் பார்ப்பம் கிடையாது அதெல்லாம் சாஸ்திரப்படி செஞ்சா பார்ப்பும் கிடையாது நமக்கு சென்டிமெண்ட்டு தகராறு பழனி முருகனை மாற்றலாமல் வேண்டாம் அது பெரிய சென்டிமெண்டாலில் பிரச்சனையாலும் இருக்குது அது மாதிரி இந்த இந்த விக்கிரகம் இருக்குது இந்த தாமிர விக்கிரகத்தை நாம் என்ன பண்ணலாம் கல் விக்கிரகத்தை ஒன்றும் பண்ண முடியாது குழியை தோண்டி பூமியில் போட்டுவிடும் சொல்லிவிட்டாங்க இல்லாட்டி நதியில் போட்டுவிடுன்ட்டாங்க ஆனால் இந்த மாதிரி தாமிர விக்கிரகங்களில் ஏதாவது ஏற்பட்டுதுன்னா என்ன பண்ணுறதுன்னா அதை என்ன பண்ணலான்னா அதை ஒட்ட வைக்கிறதுங்கிறது ஒரு டெக்னிக்கு ஆனாலும் சாஸ்திரப்படி என்ன பண்ணலான்னா அது பழையபடியும் உருக்கலாம் இந்த சக்தியெல்லாம் எடுத்துவிட்டு பழையபடியும் அதை உருக்கி பழையபடியும் இன்னொரு ரூபம் பண்ணலாம் அது மாதிரி இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னா நம்ம வந்து நம்ம நினச்சா தான் பகவான் அதில் வர்றார் ஆவாகனம் விசர்ஜனம் அஸ்மின் பிம்பே ஆவாகஜாமி மஞ்ச பிள்ளையார் மஞ்ச பிள்ளையார் அப்படி சாணி பிள்ளையார் அதில் வந்து அஸ்மின் பிம்பே ஆவாகயாமிங்கிறோம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அவருக்கு என்னமோ நிறைய இடம் இருக்குது இங்கிரு அதனால் வந்து என்ன பண்ணுறோம்னா யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னு சொல்லி போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த மஞ்சள் பொடி எடுத்து சாம்பாரில் போட்டுடுவோம் ஆமாம் தப்பே கிடையாது கொஞ்சம் குளிக்கலாம் எப்படி விடாலும் பண்ணலாம் சாம்பாரில் போடுறதும் உண்டு மஞ்சப்பொடி இது பண்ணுறது எப்படியோ ஏதோ ரூபத்தில் போய்டுது அது மாதிரி அப்போ வந்து நம்ம சாஸ்திரமே இதுக்கு இதெல்லாம் அதிகாரம் கொடுத்துருக்கு சாஸ்திரத்தில் அதுக்கெல்லாம் விதி இருக்குது நமக்கு தான் அந்த அட்டாச்மெண்ட் வந்துவிடுறது அதனால அதுக்கு சென்டிமெண்ட்டு வந்து அட்டாச்மெண்ட் வந்து சென்டிமெண்ட்டு வந்து சாஸ்திரம் இப்படி ஒன்று இருக்குதுன்னே தெரியாமல் போய் அது பண்ணலாமா வேண்டாமான்னு பெரிய டிஸ்கஷனுக்கு வந்து சாஸ்திரத்தை பற்றி யாருமே பார்க்கறது இல்லை சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது ரொம்ப முக்கியம் இல்லவா அப்போ அந்த விக்கிரகத்தை வந்து நாம் பழையபடியும் அதை அழித்து பண்ண முடியும் அப்போ என்ன நம்ம நம்ம இது பண்ணோடனே என்ன ஆயிடுறதுனா ஜீவ ஈஸ்வராதி நாஷேன எப்படி சொல்கிறாருங்க ஜீவனும் ஈஸ்வரனும் நாசம் பண்ணிட்டோன்னு வச்சுங்க அந்த தாமிரத்தை உருக்கிட்டோம்னா என்ன ஆச்சுன்னா இத்தனை நாளாக கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருந்தோம் கையை கூப்பி கடவுளை கும்பிட்ற மாதிரி ஒரு விக்கிரம் இருந்தது அப்புறம் இன்னொருத்தர் அபயவரதத்தோடு அனுகிரகம் பண்ணுற மாதிரி ஒரு விக்கிரகம் இருந்தது ரெண்டையும் அதில் இருக்கிற சக்தியெல்லாம் எடுத்து விட்டு அதை ரெண்டையும் ஊருக்கி அப்படிதான் ஸ்லோகமே சொல்கிறது யதா ஈஸ்வராதி நாசேன அப்படின்னா என்ன அர்த்தம் ஈஸ்வராதி நாசேனா பாவனை நம்ம முதல்ல அதில் இருக்குன்னு இப்போ இல்லைங்கிறோம் அதில் விக்கிரகத்தில் சக்தி இல்லைங்கிறோம் இருக்குதுன்னு சொன்னது யார் நாம தான் அதுதான் சாஸ்திரமே சொல்கிறது எவ்வளவு தூரம் உனக்கு நம்பிக்கையோ அவ்வளோ தூரம் பிரயோஜனம்னு சொல்லிடுத்து மந்திரமோ தீர்த்தமோ பிராமணனோ தெய்வமோ ஜோஸ்யனோ வைத்தியரோ குருவோ யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ தூரத்துக்கு நீ நம்புகிறையோ அவ்வளோ தூரத்துக்கு தான் உனக்கு பிரயோஜனம்னு சொல்லிடுது யாதிருஷி பாவனாயசிய சித்திர்பவதி தாதிருஷி மந்த்ரே தீர்த்தே த்விஜே தேவே தெய்வஜ்னே பேஷஜே குரவ் யாதிருஷி பாவனாயசிய சித்திர் பவதி தாதிருஷி நம்பிக்கையை பொறுத்தந்தான் இப்போ நம்ம அதை மாத்துறோம் அப்போ ஒன்று தாமிரத்துக்கு ஏதாவது அழிஞ்சு போயிட்டு தானு இந்த ஸ்லோகம் தேவதை தானப்பா போச்சு தாமரமாக போச்சு தாமிரம் அப்படியே தானே இருக்கு தேவதையைத்தானே ரிமூவ் பண்ணிருக்கே ததா அப்படி அதே மாதிரி ஈஸ்வராதி நாஷேன ஈஸ்வராதி நாசே அர்த்தம் ஞானத்தினால நீக்கிறோம் இங்க நாசம் அங்க பாவனா நாசகா இங்க ஞானேன நாசகா அறிவால் அழிக்கின்றோம் முதல்ல இத்தனை நாளா பகவான் வேற நான் வேற நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா இப்ப என்ன நினைக்கிறேன்னா பகவானும் நானும் ஜகத்தும் உண்மையில ஒன்னுன்னு இப்ப நான் அறிந்து இது ஞானத்தினால ஈஸ்வரத்துவம் ஜீவத்வம் ஜகத்துவம் மூன்றையும் அழித்துவிட்டால் ஆத்மனா நாசகா நைவ பவதி சதா ஆத்மனா நாசகா நைவ பவதி சதாங்கிறது ரொம்ப முக்கியமா போட்டிருக்கார் ஏவ போட்டிருக்கார் ஒருபொழுதும் ஆத்மாவுக்கு அழிவே இல்லை வழக்கமாக ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவோம் அந்த திருஷ்டாந்தம் சொன்னால் சிலதெல்லாம் புரிஞ்சிடும் இப்போ வந்து கடல் திருஷ்டாந்தம் நான் சிலதெல்லாம் சொல்கிறேன் அது அப்படியே போட்டுனா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுவிடும் கடல் ஈஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரன் அலை ஈஸ் ஈக்குவல் டு ஜீவன் ஜலம் ஈஸ் ஈக்வல் டு பிரம்மம் ஆத்மா புரியுறதா பாருங்க கடல் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரன் அலை ஈஸ் ஈக்குவல் டு ஜீவன் ஜலம் ஈஸ் ஈக்குவல் டு பிரம்மம் இப்போ நாம் இந்த ஜலத்தைத்தான் அலைன்னு கூப்பிடுறோம் இந்த ஜலத்தைத்தான் கடல்னு கூப்பிடுறோம் அப்புறம் ஜலம்னு சொல்கிறோம் இதில் கடல்ங்கிறது சத்தியமாக அலைங்கிறது சத்தியமாக ஜலம்ங்கிறது சத்தியமானு கேள்வி கடல் என்ற சொல்லும் அலை என்ற சொல்லும் தண்ணீரின் ஒருவித வடிவத்துக்கு நாம் கொடுத்த பெயர்கள் தண்ணீருக்கு நாம் கொடுத்த பெயர்கள்தான் உண்மையில் அது தண்ணீருக்கு வேறாக இல்லை அலையில் வந்து அலைக்கும் தண்ணீருக்கும் இடைவெளி எவ்வளவு தூரம் அலைக்கும் ஜலத்துக்கும் எவ டிஸ்டன்ஸ் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் உபனிஷத்துலாம் சொல்றது ஆத்மா புரஸ்தாத் ஆத்மா பஷாத் ஆத்மா திணத ஆத்மோத்தரத அதச்சோர்ச பிரசுத்தம் ஆத்மேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் இல்லை பிரம்மை வேத புரஸ்தாத் பிரம்ம பஷாத் பிரம்மதக்ஷிண பிரம்மோஹோத்தரத அதஸ்டோர்திரசுதம் பிரம்மைவேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் முன்னாடியும் பிரம்மம் இருக்கு பின்னாடியும் பிரம்மம் இருக்கு வலது பக்கமும் பிரம்மம் இருக்கு இடது பக்கமும் பிரம்மம் இருக்கு மேலையும் பிரம்மம் இருக்கு கீழையும் பிரம்மம் இருக்கு எடப்பட்ட இடத்துலையும் பிரம்மம் இருக்கு பிரம்மந்தான் இருக்கு இப்படி சொல்லி மனசில் பதிய வைக்கிறதுக்காக சொல்வது அது மாதிரி நீங்கள் சொல்லணும்னா ஆடன அலையின் முன்பக்கமும் தண்ணீர் இருக்கிறது அலையின் பின்பக்கமும் தண்ணீர் இருக்கிறது அலையின் வலப்பக்கமும் தண்ணீர் இருக்கிறது அலையின் இடப்பக்கமும் தண்ணீர் இருக்கிறது அலையின் மேல் பகுதியிலும் அடிப்பகுதியிலும் நடுப்பகுதியிலும் தண்ணீர் தான் இருக்கிறது இந்த திருஷ்டாந்தம் புரிஞ்சால் இங்கே புரிஞ்சு போயிடும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஞானம் ஞானம்ங்கிறது புரியலன்னா அஜானந்தான் ஒன்றும் சொல்ல முடியாது ஞானம் சதா ஆத்மனா நாசகா நைவ பவதி சுவாமிஜி அறிவு இருந்தால் போறாது ஞானம் வேணும்னா ஞானம்ங்கிறது வடமொழி சொல் அறிவு என்பது தமிழ் சொல் அவ்வளோதான் வித்தியாசம் அதனால் ஞானம் வேற அறிவு வேற என்ன இப்படிலாம் நிறைய அர்த்தம் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அது என்ன நமக்கு ரெண்டும் விவகாரத்தில் இருக்கிறதுனால குழப்பின்ட்டு இருக்கோம்னா ரெண்டும் ஒன்று அர்த்தம் அது ஞானம்ங்கிறது ஞானம் என்பது வடமொழி சொல் அறிவு என்பது தமிழ்சொல் என்பது ஞானம் அல்லது அறிவு அதனால ஆத்மன நாசா நெய்வ பதி ஒருபொழுதும் அழிவில்லை ஆகையினால தைரியமா நம்ம இப்ப என்ன சொல்லலாம் தெரியுமா நான் ஈஸ்வரனா இருக்கேன் நான் தான் எண்ணற்ற ஜீவர்களாக இருக்கிறேன் நான் தான் அச்சேதன பிரபஞ்சமாகவும் இருக்கிறேன் சர்வம் மயி கல்பித்தம் கைவல்யோபனிஷத் பத்தொன்போதாவது மந்திரத்தை நன்கு ஒப்பிட்டு பார்த்து படித்து புரிந்து கொள்ளவும் மையே வசக்கலம் ஜாத்தம் மயிசர்வம் பிரதிஷ்டிதம் மயிசர்வம் லஜம் ஜாதி தத் பிரம்மா துவஜமஸ்மியம் நல்ல எக்ஸலண்ட் மந்திரம் அந்த ஒரு மந்திரத்துக்காகவே அந்த உபனிஷத்தை படிக்கணும் அப்பேற்பட்ட மந்திரம் அது அது தெளிவாக சொல்லுகிறது மையேவ சகலம் ஜாத்தம்னு கடவுள் சொல்லலை மையேவ சகலம் ஜாத்தம்னு சொல்லி ஜீவன் சொல்லும்போது எதை ஐடென்டிஃபை பண்ணுறான் வாய் வந்து சந்தோஷப்படுறேன்னு சொல்கிற போது மனசை ஐடென்டிஃபை பண்ணுறது மாதிரி அப்படி சொல்லும் பொழுது சைதன்யத்தை ஐடென்டிஃபை பண்ணுறான் அதோடு இணைத்து கொண்டு தன்னை கூறுகிறான் ஆக இந்த ஸ்லோகம் மூன்றும் அழகாக முக்கியமாக கடைசி இரண்டு ஸ்லோகங்களும் ஜீவாத்மா பரமாத்மா என்பது மாயத் தோற்றம் உண்மையில் ஆத்மா ஒன்றே இருக்கிறது ஞாபகம் வச்சுங்க சூன்யவாதம் இல்லை இது எதுவும் இல்லைன்னு சொல்கிறது இல்லை ஒன்று தான் இருக்குதுன்னு சொல்கிறோம் ஒன்று தான் இருக்குறதூட சொல்ல வேண்டியதில்லை ஒன்றுங்கிற சப்தத்தை பயன்படுத்துகிறோம் அதை இல்லை சொல்லு கேட்டாத இந்த அளவுக்கு தான் ஓரளவுக்கு சொல்ல முடியும் ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் கெநாட் எக்ஸ்பிளைன் அப் அப்சல்யூட் திங்ன்னு சொல்லுவாங்க ஏதாவது இருக்கக்கூடிய சப்தங்கள்னால் அப்சல்யூட் திங்கை வந்து புரிய வைக்க முடியாது ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் காட் எக்ஸ்பிளைன் அப்சல்யூட் திங் அப்போ என்ன பண்ணுறதுன்னா வேதத்து வேதத்துக்கு ஒரு டெக்னிக் தெரியும் ரிலேட்டிவ் வேர்ட்ஸை காண்ட்ரடிக் பண்ணினா அப்சல்யூட் திங் புரிஞ்சு போய்டுன்னு சொல்கிறது அது பெரியதில் பெரியது அது சிறியதில் சிறியது அது இருக்கிறது அது பக்கத்திலே இருக்கிறது இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி இந்த வார்த்தை எல்லாம் கன்ஃபியூ தானே வேர்ட்ஸ் எல்லாம் கான்ட்ரடிக் பண்ணியானா அது கான்ட்ரடிக்ட் பண்ற போது அதில் ஏதோ விஷயம் இல்லாமல் கான்ட்ரடிக்ட் பண்ணலை முறைப்படி கான்ட்ரடிக்ட் பண்றோம் முரண்படுத்துறோம் அப்ப அதிலிருந்து நமக்கு உண்மை விளங்கி விடுகிறது சொல்லால் விளக்க முடியாத உண்மை சொற்களை முரண்படுத்துவதால் விளங்கி விடுகிறது இப்போ இந்த வாக்கியத்தை ஒன்று தான்ப்பா இருக்குது ஒன்றும் கிடையாது மற்ற ஒன்று ஒன்று தான் இருக்குது வேற ஒன்றும் கிடையாது பிரம்மம் ஒன்று தான் இருக்குது பிரம்மைவ சத்தியம்னு சும்மா படிக்கிறோம் இந்த ஸ்பஷ்டமாக உபதேசம் பண்ணின்னு இருக்கும் பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா ஈஸ்வரத்துவம் மித்யா ஜீவத்துவம் மித்யா மாயத்தோற்றம் அடுத்த ஸ்லோகம் இந்த அடுத்த ஸ்லோகம் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒம்பது எழுபது எழுபத்தி ஒன்று இந்த நான்கு ஸ்லோகங்களும் பிரம்மைவ சத்தியம் அல்லது ஆத்மைவ சத்தியம் ஜகத்மித்யா என்பதை தெளிவாக கூறுகிறது வேற்றுமை மாயத்தோற்றம் அத்வைதம் ஒன்றே பரமார்த்த சத்தியம் என்பதை தெளிவாக கூறுகிறது அத்வைத்தமே பரமார்த்த சத்தியம் மித்யா என்று சொல்லுகிறது ஸ்லோகத்தை படிக்கலாம் அத்தியஸ்தோ சத்யவத்ரஜு சத்தையா BHATI சத்வத்மசத்தையோ ரஜ்ஜு சர்ோய சத்தியஜு சத்தையம் பத்தியாசத்தைய அயம் சர்பஸ்தா எதா அயம் சர்பஸ்தா அத்தியஸ்தங்கிற நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்லோகத்திலே இப்போ வந்துருக்கு அத்தியஸ்தம்னு கல்பித்தம்னு அர்த்தம் எப்படி தாமிரத்தில் விக் கடவுளை அத்தியஸ்தம் பண்ணுகிறோமோ அத்தியஸ்தம்னா கற்பனை ஓரோர் வத்துவினில் ஓரோர் வத்துவினை ஓர்தல்னு சொல்லும் கைவல் எனத்துவினில் ஓரோர் வத்துவினை வேறொரு வத்துவினை ஓர்தல் அதாவது ஒரு வஸ்துவில் இன்னொரு வஸ்துவை கற்பனை பண்ணுறது அவ்வளோதான் அப்போது இந்த அத்தியாசங்கிறதுக்கு கற்பனை அப்படின்னு பேர் இது இப்போ விக்கிரக விஷயத்தை பற்றிலாம் பேசும்பொழுது என்ன சொன்னோம்னா இந்த தாமிரத்தில் விக்கிரகத்தில் நாம் வந்து கடவுளை அத்தியாசம் பண்ணுகிறோம் ஆனால் அது ஞானபூர்வக அத்தியாச அது ஞானபூர்வக அத்தியாசம் ஆனால் இந்த உலகம் வேற உலகம் நீங்கள் வேறே நான் வேறே கடவுள் வேறே இதெல்லாம்ங்கிறது அறியாமையினால் நாம் ஏற்றுவித்து கொண்ட கற்பனைகள் என்று சொல்லு இந்த பாம்பு இருப்பது போல் தெரிகிறது கயிறின் இருப்பால் பாம்பு இருப்பது போல் தெரிகிறது அங்கே கயிறு இருக்கா பாம்பு இருக்கா கயிறு இருக்குன்னு தெரிஞ்சுவிட்டா பாம்பு தெரிய போறதில்ல கயிறு தான் இருக்கு பாம்பு இல்லை இல்லாத பாம்பு இருப்பது போல் எதனால் தெரிகிறதுன்னா இல்லாத பாம்பு இருப்பது போல் எதனால் தெரிகிறதுன்னா கயிறு இருப்பதினால்தான் இல்லாத பாம்பு இருப்பது போல் தெரிகிறது இதிலிருந்து ஒரு உண்மையை புரிய வைக்கிறார் இப்ப வந்து இப்ப இந்த தோன்றி கொண்டிருக்கிற தோற்றத்துக்கு ஆதாரமாக ஒன்று இருக்கிறது என்று இங்கே நிரூபிக்கப்படுகிறது இந்த தோற்றத்துக்கு ஆதாரமாக ஒன்று இருக்கு இது சூன்யத்திலிருந்து வரல சூன்யத்தின் மீது சூன்யமாக எதுவும் இல்லை ஒரு பொருள் இருக்கிறது அது சுத்த சைதன்யம் சச்சிதானந்தம் என்று உபதேசிக்கப்படுகிறது பிரம்மம் என்ற சப்தங்களால் குறிக்கப்படுகிறது ஆகினால பிரம்மம் இருக்கிறதுனால தான் இந்த உலகங்களெல்லாம் தோன்றுகிறது மாயினால தோன்றுகிறது ஜீவேஸ்வர ஜெகத் தோன்றுகிறது அப்போ கயிறு இருப்பதால் தான் பாம்பு தோன்றுகிறது கயிறு இருப்பதால் தான் அறியாமையினால் கயிற்றில் பாம்பு தோன்றுகிறது அதுபோல பிரம்மம் இருப்பதால் தான் மாயையினால் ஜீவேஸ்வர ஜெகத் தோன்றுகிறது என்று திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தை பொருத்தி கொண்டு புரிந்து கொள்க அப்போ சத்தியத்தை புரிய வைக்கிறது சத்தியமான வஸ்து ஒன்று இருக்குப்பா அதுக்காக எல்லாத்தையும் நாம நெகேட் பண்றோம்னு நினைக்காத அதிர்ஷ்டான வஸ்து ஒன்று இருக்கிறது அதுவே நீ அதுதான் உபதேசம் அடுத்த வரி சொல்லுகிறது இதுல ததா ஜகதிதம் பாத்தி சத்தியவத் சுவாத்ம சத்தையா ஆத்மாவினுடைய சத்துனால தான் என்னுடைய இருப்புனால தான் என் மீது உலகங்களும் கடவுளும் உயிர்களும் கற்பிக்கப்பட்டு இருக்கின்றன இங்கெல்லாம் எல்லாம் என் மீது என் மீதுன்னு தாராளமாக சொல்லணும் புரிஞ்சு சொல்லணும் புரியாமல் சொல்லக்கூடாது என் மீதுன்னு சொல்கிறபோது இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸை நாம் வந்து மீன் பண்ணுறது இல்லை அர்த்தம் பண்றதில்லை இந்த ஸ்தூல சூக்ம சரீரத்தை நம்ம அர்த்தம் பண்றதில்லை அல்லது உணர்வு ஆங்கிலத்தில் கான்சியஸ்னஸ் சொல்லுகிறார் அதுலதான் இதெல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கு ஆயினால கான்சியஸ்னஸ்ல தான் எல்லா வஸ்துவும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது நான் யாரு அகம் கான்சியஸ்னஸ்வரூபா शुद्ध तथा சுத்தச்சன்யஸ் உணர்வு வடிவாணவன் தோ யொதல்ல போட்டு எயிரசர்ப்பத்து சர் ரஜ்ஜு சத்தையா சத்தியா தப்படி ஸாத்மசத்தையா இது ஜகத் சத்வத் பி ஆத்மாவினுடைய இருப்பினால் இந்த உலகங்கள் இருப்பது போல தோன்றுகின்றன அது இல்லை என்றால் இது இல்லை என்று விளக்குகிறது சுவாத்ம சத்தையா இதம் ஜகத்து சத்தியவத் பாதி உண்மை மாதிரி இருக்கு எது இந்த உடம்பு மனசு இந்த உலகம் கடவுள் இதெல்லாம் வந்து உண்மை மாதிரி இருக்கு உண்மை இல்லைன்னு அர்த்தம் சத்தியவத்துன என்ன அர்த்தம் உண்மை மாதிரி இருக்கிறது உண்மை இல்லை உண்மை மாதிரி இருக்கிறது எது உண்மை இல்லையோ அதுக்கு பேர் மித்யான்னு பேர் பிரஷ்னோத்தர மாளிகாவில் வந்து மித்யாவுக்கு லட்சணம் சொல்லப்பட்டிருக்கிறது கிம் மித்யா அப்படின்னு ஒரு கேள்வி அதற்கு பதில் எத் வித்யா நாசியம் மித்யா என்றால் என்ன என்பது கேள்வி அதற்கு பதில் எது அறிவால் அழிக்கப்படுமோ அது மித்யா என்று விளக்கம் தரப்பட்டிருக்கிறது எது அறிவால் அழிக்கப்படுமோ அது மித்யா நம்ம வந்து ஜகத்தை வந்து அசத்தியம்னு சொல்கிறது இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் பிரம்மைவ சத்தியம் ஜெகத் அசத்தியம்னு சொல்லாமல் மித்யாங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம் அது ரொம்ப முக்கியம் வேதாந்தத்தில் இதெல்லாம் அடிப்படையாக நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டிய சப்தார்த்தங்கள் மித்யாங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா சத்தியங்கிற அர்த்தம் அசத்தியங்கிற அர்த்தம் கிடையாது அசத்தியங்கிற அர்த்தத்துக்கும் மித்யாங்கிற அர்த்தத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அசத்தியம்னா ஊமையன் பேசுகிறான் அப்படி நான் சொல்கிறேன்னு வச்சுங்க இது சத்தியமாக அசத்தியமாக ஊமையன் பேசுகிறான் அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் ரெண்டாவது முன்பு ஊமையனாக இருந்தான் இப்பொழுது பேசுகிறான்லாம் சொல்லணும் அதெல்லாம் அப்படிலாம் வியாக்கியானம் பண்ணக்கூடாது நான் சொல்கிறது ஊமையன் பேசுகிறான்னு சொன்னான் ஊமையன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஊமை பேசின முடியாது பேசினா அவன் ஊமை இல்லை பேசுகிறவன் வந்து ஊமை இல்லை ஊமை பேச மாட்டான் இப்படி ஊமை பேசுகிறான்னு சொல்கிறேன் அப்படி சொல்ல முடியாது பேசுறவங்க ஊமையே கிடையாது அதனால அசத்தியம் அப்படின்னு சொல்றது உண்டு சாதாரணமா முயல் கொம்பு காணல் நீர் இதெல்லாம் சொல்றது முயல் கொம்பு சொல்லுவோம் முயல் கொம்பு காணல் நீர் கிடையாது முயல் கொம்பு முயலுக்கு கொம்பு முக்காலத்தின் கிடையாது ஒரு நாள் நமக்கு அனுபவம் கிடையாது முயலுக்கு கொம்பு அது மாதிரி அத்தியந்த அசத்து கிடையாது அதுக்கு பேர் அத்தியந்த அசத்துன்னு பேர் இல்லவே இல்லை ஆனால் இது அப்படி இல்லை நமக்கு தெரிகிறது ஆராய்ச்சி பண்ணினா இல்லேன்னு போயிடு ஆகையினால உதிப்பதும் மறைவதும் மித்யான் அசத்தியம் சொல்லல சூரியன் உதிப்பதும் மறைவதும் மித்யான் ஏன்னா நம்ம வழக்கத்துல என்ன சொல்றோம் சூரிய உதயா சூரிய அஸ்தமனம் நம்ம சொல்றோம் வேதம் வேற சொல்றதுல சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம்ங்கிறது நமக்கு வந்து சத் நம்ம வியாபகாரிக சத்தியம் ஆனால் பாரமார்த்திக திருஷ்டியில் அது அசத்தியம் எது வியாபகாரிகத்தில் சத்தியமாகவும் பாரமார்த்திகத்தில் அசத்தியமாகவும் இருக்குமோ அது மித்யா எது வியாபகாரிகத்தில் சத்தியமாகவும் பாரமார்த்திகத்தில் அசத்தியமாகவும் இருக்குமோ அது மித்யா அதனால் அசத்தியம்னா என்ன மித்யான்னா என்கிற நமக்கு தெரியணும் இந்த ஜகத்த மித்யான்னு சொன்னா என்ன அர்த்தம் உனக்கு அனுபவத்துக்கு அது உண்மை மாதிரி இருக்குப்பா ஆனா உண்மையிலே இல்லை அவ்வளவுதான் விஷயம் ஆத்மாவினுடைய இருப்பினால்தான் அது இருப்பது போல தெரிகிறது சத்திய மாதிரி தோன்றுகிறது இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன பிரம்மைவ சத்தியம் ஜகத் மித்யா அதை தான் விளக்குகிறது இதுல வந்து ஆத்மாதான் சத்தியங்கிறது நன்றாக சொல்லி இருக்கிறது அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம் ரஜ்ஜுரேவாவசிஷகாவேன சதாத்மாவசிஷியத்தே अध्यस्ताहेर भज्जुरेवशिष्य तथा जगद भाव सदात्मशिष्य अंदोक तुयचि அத்தியஸ்த அகேகே அபாவேன ரஜ்ஜு ஏவ அவசிஷே சிம்பிளாக சொல்டர் கற்பிக்கப்பட்ட பாம்பு நீங்கியவுடன் கயிறு மட்டுமே எஞ்சி இருக்கிறது கயிறு மட்டுமே எஞ்சி இருக்கிறது கயிற்றில் பாம்பை பார்த்து கொண்டிருக்கும் உண்மையில் அங்கு பாம்பு கிடையாது கயிற்றில் பாம்பை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதும் அங்கே உண்மையில் பாம்பு இல்லை அது தோற்றமாகிய பாம்பு அதுபோல இந்த உலகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதும் அது உண்மையில் இல்லை பிரம்மந்தான் இருக்கு அதில் கயிற்றில் இருக்கக்கூடிய பாம்பை நீக்கியவுடன் கற்பிக்கப்பட்ட பாம்பானது நீக்கப்பட்டவுடன் கயிறு மட்டுமே எஞ்சி உள்ளது ததா அப்படி யாங்கிறது முதல்ல போட்டுக்கணும் எதா அத்தியஸ்த அஹேஹே அபாவேன ரஜ்ஜுரேவ அவசிஷியத்து ததா ஜகதபாவேன உலகத்தை அறிவால் நீக்கியவுடன் இந்த விசாரத்தினால் இப்படி முரையாக படித்து உண்மையை உணர்ந்து நீக்கியுடன் சதா ஆத்மையேவ அவசிஷியே ஆத்மா மட்டுமே எஞ்சி இருக்கிறது ஆனால் அந்த கயிறு பாம்பு திருஷ்டாந்தத்தில் ஒரு ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டால் சிக்கல்னால் புரியறதுக்காக சொல்கிறேன் எந்த திருஷ்டாந்தத்துலையும் சிக்கல் இருக்குது அது வேறு விஷயம் கயிறு பாம்பு திருஷ்டாந்தத்தில் என்ன சிக்கல்னால் பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பாம்பு தெரியாது இங்கே வந்து இது உலகம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரதீ அந்த பிரதீ அது வந்து நமக்கு விளங்கிட்டு தானே இருக்குதுன்னு சொல்லுவோம் அதுக்கு தான் காணல் நீர் உதாரணத்தை சொல்கிறோம் ஒரு திருஷ்டாந்தத்தில் ஒரு குறைபாடு இருந்தால் இன்னொரு திருஷ்டாந்தத்தை சொல்லி புரிய வைக்கிறோம் காணல் நீர் திருஷ்டாந்தத்தில் நீர் வந்து ஒரு பொய் தெரிஞ்ச பிறகும் நீர் கண்ணுக்கு அனுபவமாக தான் இருக்கும் ஆனால் அறிவுக்குத்தான் அது பொய் அது மாதிரி நீர்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் நீர் கண்ணுக்கு பு தான் இருக்கும் அறிவுக்கு மாத்திரம் அது பொய்யாக இருக்கும் அது மாதிரி இந்த உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு நமக்கு உலக அனுபவம் கண்டினியூ பண்ணும் இந்த சரீரம் இருக்கத்தான் இருக்கும் இந்த உலகம் இருக்கத்தான் இருக்கும் கோவில் இருக்கத்தான் இருக்கும் பூஜை இருக்கத்தான் இருக்கும் நம்ம விவகாரங்கள்லாம் இருக்கத்தான் இருக்கும் கஷ்ட சுகமெல்லாம் இருக்கத்தான் இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் சத்தியத்துவ புத்தி ரியாலிட்டி கொடுக்க மாட்டோம் இந்த ஞானம் இருக்கிறதுனால விஸ்டம்னு சொல்கிறாள் இல்லையா எவனுக்கு விஸ்டம் இருக்கோ அவன் வந்து ரியாலிட்டி கொடுக்க மாட்டான் எவனுக்கு ஞானம் உறுதியாக இருக்கிறதோ அவன் இந்த உலக வாழ்க்கைக்கு அளவுக்கு மீறி முக்கியத்துவம் தரமாட்டான் நம்ம எல்லாம் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி முக்கியத்துவத்தை கொடுத்து இது எப்படியாவது சரி பண்ணணும் எப்படியாவது மாட்டு பொண்ண சரியே பண்ணானு மாமியார் படாத பாடுபடுறாங்க மாட்டு பொண்ணும் எப்படியாவது சரி பண்ணியே ஆகணும்னு அவளும் படாத பாடுபடுறான் எல்லா சர்வத்ரைஷா விஹிதா ரீத்தி இது புரிஞ்சதுக்கு பிறகு இது இப்படி தான் இருக்கும் இது இப்படி தான் இருக்கும் அது இது மாட்டு பொண்ணு மாமியாருக்கு மாத்திரம் ஜென்ஸுக்கும் வச்சுங்க எல்லாத்துக்கும் வச்சுங்க எப்படியாவது ஆஃபீஸர் வந்து சர்வெண்ட்டை சரி பண்ணி ஆகணும்னு நினைக்கிறார் கீழே இருக்கிற அவனுக்கு கீழே இருக்கிற ஆளை சரி பண்ணி ஆகணும்னு நினைக்கிறார் அவன் என்ன பண்ணுறான்னா அவரை சரி பண்ணணும்னு நினைக்கிறான் ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை தான் போட்டுருக்காங்க ஒன்றும் காரியம் நடக்க மாட்டேங்குது அதனால என்னென்னா இது ஒரு நாளும் முழுக்க முழுக்க நடக்காது அதனால என்னென்னா ரொம்ப அளவுக்கு மீறி முக்கியத்துவத்தை கொடுத்து ஏன் இப்படி இருக்குது சுவாமிஜி உலகம்னா வாங்க ரெண்டு பேரும் போய் கடவுள்கிட்ட கேட்போம் என்ன பண்ண முடியும் ஏன் சுவாமிஜி இப்படி உலகம் இருக்குது எல்லாரையும் இப்படி இருக்கா அப்படி இருக்கா சரி அதுக்கு என்னமோ பேர் சொல்கிறாங்க சினிமிக்கலா அப்படி ஒரு இங்கிலீஷ் வேர்டு இருக்குதுக்கு சினிமிக்கல்னு சினிக்கல் இன்னொரு பேர் அது என்ன எப்ப பார்த்தாலும் இந்த உலகத்தை நினைச்சு அழகாட்கள் ஒரு அளவுக்கு தான் அழக முடியும் என்ன பண்ண முடியும் அது வந்து என்னன்னா எப்ப பார்த்தாலும் எதாது ஏன் தான் இப்படி எல்லாம் தர்மமா போறாங்களோ தெரியல ஏன் இப்படி நாடுனா இதா தெரியல ஏன் அது இப்படியா என்று நம்ம வந்து வந்த வரவை மறந்து எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தோம் இப்ப இந்த கேம் எதுக்கு வந்தோம் ஞாபகம் இருக்கோ அதுவே மறந்து போயிருக்கோம் கேம்ப் எதுக்கு அப்படியே அளவு தாண்டி போயிடுறது அளவுக்கு மீறி முக்கியத்துவம் கொடுக்கிறது அதுக்காக தான் சொல்றேன் நம்ம வந்து வாழ்க்கைக்கு ஒரு எல்லைக்கு மேல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஒரு லிமிட்டை தாண்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தான் நமக்கு அது வந்து சுக துக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறது ஒரு அளவோடு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதை வச்சுட்டோம்னா அது ஒன்றும் பண்ணாது ஆனால் நம்ம என்னன்னா பிறந்ததுலேருந்து அப்படியே அபிமானத்தை விருத்தி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி டெவலப் பண்ணி அப்படி வச்சுருக்கோம் எத்தனை உபநிஷத்து டெக்ஸ்ட்டு விழுந்து விழுந்து படித்தாலும் மனசுல இந்த ியாலிட்டி புத்தி அன் இந்த வந்து ஜகத்து வந்து அன்ரியல் மித்யாங்கிறது மனசில் பதியிறதே இல்லை பதியுற வரைக்கும் படிக்க வேண்டிதான் வேலை வேறு பண்ண முடியாது அதனால் எதுக்காக இதை சொல்லுகிறோம்னு சொன்னால் இந்த ஜகத்துக்கு உண்மை முக்கியத்துவங்கிற புத்தி அளவுக்கு மீறி கொடுக்க மாட்டான் ஞானி அதை மனசில் வச்சுருந்தா இதை சொல்லுகிற இந்த ஸ்லோகங்கள்லாம் கையிட்டு உலகம் நீங்கிய பிறகும் ஆத்மா ஒன்றே எஞ்சி இருக்கும் நிறைய பேருக்கு அந்த தனித்தன்மையை விடுவதற்கு மனமில்லை தனித்தன்மையை விட்டு விடுவதற்கு மனம் இல்லை தனித்தன்மை இல்லைன்னா வாழ்க்கையே போயிடுமேங்கிறாங்க அதனால தான் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க இவ்வளவு கஷ்டமான விஷயத்தை இதுக்கு எல்லாருக்கும் சொல்லி கஷ்டப்படுத்துவானே அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அந்த காலத்தில் ஏன்னா இது வந்து ஜீரணிக்கவும் முடியாது கிளாஸில் இருக்கிற போது ஒத்துக்கணும்னு தோணும் கிளாஸ் முடிஞ்சவுன்னு அது வந்து சரி வராதோன்னு தோணும் அதுதான் மாய க்ளாஸில் போது ஆமாம் இதெல்லாம் சரிதான் ரொம்ப ரொம்ப கரெக்டு நீங்கள் சொல்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்னு நான் அப்புறம் முடிஞ்சவுன்னா என்ன இருந்தாலும் சுவாமிஜி அது விவகாரம்னு வரும்போது அதுதான் தான் பலமாக இருக்குது அப்படின்னா என்ன ஒன்று கடவுள் உங்கள் உங்களை காப்பாற்றுவாராக அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியா ஒரு ஒரு ஒரு லுக்கு மேல எல்லாம் சொல்லி விட்டு அதுக்கப்புறம் கடவுள் ஈஸ்வரஹார் உங்களை காப்பாற்றும் ஈஸ்வரன் தங்களை காப்பாற்றட்டும் ததா ஜெகத் சதா ஆத்மா ஏவ அவசிஷே அறுபத்தி இந்த இரண்டு ஸ்லோகங்களும் பிரம்மைவ சத்தியம் என்கின்ற கருத்தை நன்றாக வலியுறுத்தி கூறுகிறது பிரம்மைவ சத்தியம் ஆத்மயவ சத்தியம் எல்லாம் ஒன்று தான் இன்னும் அடுத்த ஸ்லோகங்கள் இரண்டும் ஜகத்தை மிச்சை என்றும் நன்றாக வலியுறுத்தி சொல்லுகிறது ஞாபகம் வச்சுக்கணும் அதில் அந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் இதுக்கு முதல் ரெண்டு ஸ்லோகத்திலையும் ஜகத் சத்தியம்ங்கிறத பிரம்மம் சத்தியங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருக்கு மித்யாங்கிறத விளக்கியிருக்கு ஆனால் இங்கே மித்யாங்கிறது ப்ரீடாமினன்ட் சத்தியங்கிறது அப்புறம் சொல்லிருக்கு அப்படி சொல்லியிருக்கு இந்த ஸ்லோகத்தில் ஆனால் ரெண்டு நாலு ஸ்லோகங்கள்லேயும் பிரம்மைவ சத்யம் ஜெகன் மித்யாங்கிற கருத்து ஸ்பஷ்டமாக உபதேசிக்கப்பட்டிருக்கு ஸ்பட்டிக்கே ரத்ததா யத்வத் உபாதேர் यथा तथा रक्तता मिथ्या ாதிவட்டமிஷா நில ஜிம் மி வட்டிக்கேரவுர்ம்பரதிதம் तथा தவிர ய இந்த கடைசியில மயினு நின் நான் கவனிக்கணும் மயினா என்னிடத்தில் என்னிடத்தில் அப்படின்னு அர்த்தம் அதை பிறகு விளக்கி சொல்லுகிறேன் எத்வத் ஸ்பட்டிகே ரத்ததா உபாதேஹே ஸ்பட்டிக்கே உபாதேகே ர்ததா அம்பரே நீலதா ததா இதே சத்தியமிவ பாதி அத்வையே சத்தியமிவ பாதி இது முதல் முதல் ஸ்லோகத்துக்கு விளக்கம் எழுபதாவது ஸ்லோகத்துக்கு ஸ்படிகத்தில் உபாதியினுடைய சிகப்பு தன்மை இது ஏற்கனவே விளக்கப்பட்டது திரும்ப திரும்ப விளக்கி எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுது இல்லை இப்படி இருக்கக்கூடாது எத்தனை தான் பொறுமையாக சொல்லிகிட்டு இருக்கணும் அதனால் என்னென்னா இது இந்த டெக்ஸ்ட்டு நிறைய இடத்துல அப்படி சொல்லிட்டோம் ஸ்பட்டிகம் இருக்குது அந்த ஸ்பட்டிகத்தில் அந்த செகப்பு புஷ்பம் வச்சா அது செகப்பாக தெரிகிறது ஸ்படிகத்தில் இருக்கும் சிவப்புத்தன்மை உபாதியினுடைய சிவப்புத்தன்மை ஆகாயத்தில் இருக்கும் நீலத்தன்மை ஆகாயத்தில் இருக்கும் நீலத்தன்மை அம்பரே நீலத்தா அம்பரேன்னா ஆகாயம் ஆகாயத்தில் நீலமாயிருக்கும் தன்மை நீலக்கலர் அது உண்மையிலே கிடையாது தன்மை யதா எப்படியோ ததா அப்படி இதம் ஜகத்து இந்த பிரபஞ்சமானது இது என்று நம்மால் அறியப்படுகின்ற உடல் மனம் புத்தி முதலான அனைத்தும் அத்வையே சத்தியமிவ பாதி இரண்டற்ற ஆத்மாவில் உண்மை போல தோன்றுகிறது உலகம் மாயை மாய தோற்றம் என்று சொல்லப்படுகிறது நீங்க இதுக்காக வேண்டிய இடத்துக்கு ரசிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை ஞாபகம் ரசிக்கிறது வந்து புஷ்பம் நல்லா இருக்கேன்னா எல்லாம் மாய அப்புறம் வந்து யாரோ ஒருத்தர் பாட்டு பாடுறார் பாடுன உடனே எல்லாம் மாய சமையல் நல்லா இருக்குண்ண மாயை எல்லாம் ஜாகிரதை இப்படிதான் கடைசியில் எல்லாம் வாத்தியார்த்தலாம் விழும் ஜக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த மண்டபம் அழகாக இருக்குது சங்கராச்சாரியர் வச்சிருக்கு பார்க்க நல்லா இருக்கு கிருஷ்ணர் நல்லா இருக்கு இதெல்லாம் பார்க்கலாம் இருக்கா வேண்டி பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம் எல்லாம் தர்மமாக பார்க்கணும் எல்லாம் தர்மமாக பார்க்கணும் அதர்மே வரக்கூடாது தர்மமாக எல்லாத்தையும் ரசிக்கலாம் யாராவது ஜோக் அடித்தா சிரிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை இல்லை நான் வந்து சிரிப்பு துன்பம் ரெண்டையும் கடந்தவன் நான் அழவும் மாட்டேன் சிரிக்கவும் மாட்டேன் என்ன பண்ணுவ ரொம்ப கஷ்டம் அது அழுக சிரிப்பு இதெல்லாம் நான் கடந்தவனாக இருக்கிறதுனால நான் வந்து சிரிக்கவும் மாட்டேன் அழக மாட்டேன் எப்பவும் எப்படி நான் ரெண்டும் கட்டானா அப்படி இருப்பேன் ரெண்டும் கட்டானும் பிரம்ம கிடையாது ஆகினால அப்படியும் இருக்கக்கூடாது அதுக்காக வேண்டி தர்மமா நம்ம உலகத்தில் நார்மலாக இருந்தால் போகிறோம் நம்ம பெரிய இதுன்னு தெரிஞ்சுக்கணும் நல்ல ஞானம் மனசில் இருக்கணும் விவகாரமெல்லாம் சாதாரணமாக இருக்கணும் நம்ம ஞானத்தை காட்டணுன்னு அவசியமே இல்லை அத் ஞானத்தை வெளிப்படுத்த ஞானம் வெளிப்படுத்துறதில்லை ஞானம் உள்ளுக்குள்ளே வர்ற பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ளுறதுக்காக அந்த ஏற்படக்கூடிய இன்பத் துன்பங்களை எதிர்நோக்குவதற்காகத்தான் ஞானமே தவிர வேறு எதற்கும் ஞானம் தேவையில்லை வெளியிலெல்லாம் காட்டுறதுக்கு ஞானம் தேவையில்லை எனக்கு ஞானம் இருக்குது எல்லாரும் ஒன்று நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்துங்க சௌரியத்துக்குன்னா அப்படி சொல்ல முடியுமோ அதெல்லாம் தர்மம் இருக்குது தர்மம் முக்கியமானது எதுக்காக எதுக்கே சொல்கிறேன்னா இப்படிலாம் படிச்சின்ற உடனே என் என்ன எல்லாம் ஒன்றும் இல்லை மாயே மாயே மாய மாயேன்னு சொல்லு இப்படியே மாயே சொல்லி சொல்லி என்ன எடுத்துன்னா கொஞ்சம் நஞ்சம் ஏதோ கொஞ்சம் ரசனை புத்தி இருந்தால் அதுவும் போயிடுதுன்னு நினைக்கக்கூடாது மாயேன்னு தெரிஞ்சுன்னு ரசிங்க அவ்வளோதான் மாயேன்னு தெரிஞ்சுன்னு ரசித்தா அதுக்கு எதாவது நஷ்டம் ஏற்பட்டால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது மாயேன்னு தெரியாமல் ரசித்தோம்னா அதுக்கு எதாவது இருக்கும் மனசு குழந்தைய பார்க்குறோம் அதை பார்த்து சிரிக்கிற உடனே நமக்கு ஆனந்தமாக இருக்குது கொஞ்ச நாள் கழித்து நம்மளே மிரட்டும் அதுவும் மாய தான் அதுவும் அதுவும் மாயதான் எல்லாம் மாயதான் அதனால ஒன்று தப்பா அது இது பண்ண அக்செப்ட் பண்ணிக்கணும் அதுக்கும் ரெடியாக இருக்கணும் இதுக்கும் தயாராக அதுதான் ஞானம் அதனால் வந்து ரசிக்கக்கூடாது எதையும் அனுபவிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை சன்னியாசியாக இருந்தால் சன்னியாசிக்கு எதுவும் தேவையில்லை அவர் அது வேண்டாம் ஆனால் அவரும் வந்து உலகத்தை வந்து வெறுக்கிறது இல்லை உலகத்தில் பேரன்பை பொழிகிறார் தர்மமாக வாழ்கிறார் எல்லாம் அவர்கிட்டையும் உண்டு அதனால் எப்போது இப்படி உம்மனா முன்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிலாம் இருக்கணும்னு நல்ல ஞானம் வந்துடுத்துன்னு உடனே அப்படிலாம் இருக்கணும்னு நல்லா பண்ண அப்படிலாம் கஷ்டப்பட்டு எல்லாம் வேண்டாம் இப்படி இப்ப பார்த்தாலும் இப்படி பார்த்து என்னவோ பண்ணிகிட்டே இருக்கும் அதெல்லாம் அனாவசியம் இது வந்து விபரீதமாக வேதாந்தத்தை தப்பாக புரிஞ்சுட்டோம் இல்லை வேதாந்தம் வந்து நமக்கு பூஷணம் நமக்கு ஒரு பெரிய ஆபரணம் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு அது பெரிய ஆபரணம் மாதிரி அது நம்மகிட்ட மிளிரணும் அது வந்து எல்லாத்தையும் அன்பு இருக்கணும் நடைமுறை வாழ்க்கை எப்பவுமே வேதாந்தத்தை விவகாரத்தில் பேசவே விடாது படிக்கிறவனும் நல்லா மனசுக்குள்ளே வச்சுக்கணும் ரொம்ப க்ளோஸாக இருந்து வேதாந்த நம்ம படித்தவராக இருந்தால் எதாவது ஒரு ஸ்லோகத்தை ஞாபகத்த அப்படின்னு அப்படி சொல்லிட்டு பேசாமல் போயிடணும் அவ்வளோதான் ரொம்ப எல்லாம் பேசக்கூடாது ஆக இந்த ஸ்லோகம் இப்படி சொல்லியிருக்கு அதனால் இதுக்காக நீங்கள் வந்து மாயின்னு சொல்கிறதுனால பயப்படாதீங்க எல்லாமே போயிடுமோன்னு பயப்படாதீங்க பாதி அத்வயமான பிரம்மத்தில் இந்த உலகம் தோன்றுகிறது அடுத்த ஸ்லோகம் அதை விளக்கி சொல்லுகிறது ஸ்பட்டிகே ரத்ததா மித்யா ஸ்படிகத்தில் சிகப்பு தன்மை தோற்றமே நீலதா மிருஷா கேன்னா ஆகாஷம் ஆகாசத்தில் நீலத்தன்மை தோற்றமே அது எதாங்கிறது முதல்ல போட்டுக்கணும் எப்படி ஸ்படிகத்தில் சிகப்புத்தன்மை தோற்றமோ ஆகாயத்தில் நீலத்தன்மை தோற்றமோ அப்படி இரண்டற்ற எண்ணில் இவ்வுலகம் தோன்றியுள்ள இவ்வுலகம் தோற்றமே என்கிறது ஸ்லோகம் விளக்கமாக அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் பூர்ணமூர்ணமி பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாத பூர்ணமேவிஷா்ஷா